சத்குருமிக்கிஜை குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் गोपिका ஜீவனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா குரு கிருப்பியால் கற்க பாகவதம் இந்த சமஸ்கரணம் பூர்வாரதம் அம்பராவத் அத்தியாயத்தில் இருக்கும் சண்டை பெரிய சண்டை அந்த சண்டை நம்ம பாகிஸ்தான் இந்தியா சண்டை மாதிரியா பாகிஸ்தான் இந்தியா சண்டையா இல்லை இந்தியா சைனா சண்டையா அப்படின்னு பார்ப்போம் இப்போ மோடிக்கு அப்புறம் மோடி வந்ததுக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் அதாவது அவர்கள்லாம் காங்கிரஸ் போனப்புறம் அப்போ இந்தியா ஜெயிக்குவேன் போ அப்படி அப்படி இருக்கக்கூடிய இடத்துல மே விட்ட இடத்துல அர்த்தம் நான் கடைசியில் பார்த்து என்னென்னா கண்ணனும் பலராமனும் விடாமல் அவர்களுடைய ஒரு பராக்கிரமத்தில் காட்டுன்கிற போதும் எல்லா விதமான ரத்த கஜ துரக பதாதின்னு சொல்லப்பட்ட ரத்தப்படைகள் யானைப்படைகள் கா குதிரப்படைகள் காலாட்படைகள்லாம் எப்படி சதறிவிடப்படுதுன்னு பார்த்துட்டு கடைசியாக அப்படி உலக்கையால் பலராமன் முடிக்கிறார் கிருஷ்ணனால விட்டு விட்டுவிடப்பட்ட மற்ற சைன்யத்தை கிருஷ்ணன் முடித்தார் இப்படி ஜராசந்தனால் காக்கப்பட்டதும் பரிபாலிக்கப்பட்டதும் சமுத்திரம் பிரவேசிக்க முடியாத பயங்கரமான அழிவில்லாத அளவில்லாத அந்த சேனையானதையும் இருபத்தி மூணு அக்ஷோகணி அழிக்கப்பட்டது அப்போ லோகத்தை வந்து கட்டி ஆளக்கூடிய ஈஸ்வரத்தன்மை கொண்டவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பலராமன் அவர்களுக்கு வசூல புத்திரர்கள் இவர்களுக்கு வந்து இந்த ஜராசந்தனுடைய சேனையை முடிப்பதுங்கிறது ஒரு விளையாட்டாயிடுது விக்கெடுதம் பரம் விக்கிருதம் பரம் அப்படி ஆயிடுத்து அளவில்லாத குணங்களை கொண்ட எந்த பகவான் அளவில்லாத குணங்கள் சக்தி பராக்கிரமம் தேஜஸ் வீரியம் பலம் கொண்டாங்க இப்ப எந்த பகவான் இந்த மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லப்பட்ட மூன்று விதமான லீலைகளால் விஷயங்களை லீலைகளாக சீரியா செய்கிறாரோ அப்போது இவ அவருக்கு இந்த பகவானுக்கு இந்த சத்ரு சைன்யம் ஜராசந்தனுடைய இருபத்தி மூணு அக்ஷோகணின் சைன்யத்தை முடிப்பது கொல்வதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஒரு அதாவது பார்த்து பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை இது பண்ணவில்லை அதை பிரமிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் மனுஷஸ்வபாவத்தை அனுசரம் பண்ணி பகவானுடைய லீலியானது வர்ணிக்கப்பட்டது மனுஷ சுபாவத்தை அனுசரம் பண்ணி இது வந்து லீலியா இது வந்து வர்ணிக்கப்பட்டது பார்ப்போம் ஏன்னா அப்படி ஒன்னும் அதுக்காக ரொம்ப உடனே இதா பண்ணல அதாவது அதாவது விசித்திரமாக புரியாத மாதிரி மனுஷ சுபாவத்தோடு இயற்கையாக நடக்கிறாள் பண்ணுது அதில் விவரம் பார்க்கும் போதும் வெட்டி வீழ்த்தப்பட்ட காலாட்படை வீரர்கள் காலாட்படை வீரர்கள்லாம் அவளை சொன்னேன் இல்லையா அஞ்சு காலாட்படை வீரர்கள் அப்படி வெட்டி வீழ்த்தப்பட்ட காலாட்படை வீரர்கள் யானைகள் ஒரு விகிதம் குதிரைகள் சரீரத்திலேருந்து எல்லாம் ரத்தம் பெருகி ஆறாக ஓடுறது கைகள்லாம் பாம்பு மாதிரி அதில் மிதக்கிறது மனுஷ தலைகள்லாம் ஆமக்கூட்டங்கள் மாதிரி நீந்தறது யானைகளுடைய சரீரங்கள்லாம் திட்டா மேடிட்டு தீவு மாதிரி இருக்கு குதிரைகள்லாம் முதல்ல வாரி வாய்ப்புலந்து நிற்கிறது இப்படி இருக்கு கைகள்லாம் தொடைகளும் கைகளும் தொடைகளும் மீன்கள் மாதிரி தீரியது பார்ப்பதற்கு ஒரு காட்சி மனுஷனுடைய கேசங்கள்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய கேசங்கள் இதெல்லாம் தலை முடி கேசங்கள்லாம் பாசி மாதிரி இருக்கு கல்கள்லாம் விரல்கள்லாம் அலைகள் மாதிரி தோண்டுது ஆயுதங்கள்லாம் புதர்கள் மாதிரி இருக்கு சக்கராயுதங்கள் பெருத்த சூழல்கள் மாதிரி தெரியுது சக்கரா சக்கரங்கள் உயர்ந்த ரத்ன ஆபரணங்கள்லாம் கூழங்கள் மாதிரி காணப்பட்டது அப்படி ஒவ்வொன்றும் அப்படி ஒரு இரு கணக்கே இல்லாத அவ்வளவு பார்த்தோம் இல்லையா அப்படி இருந்தபோது பார்ப்பதற்கு எல்லாரையும் முடித்தாச்சு அந்த போர்க்களத்தில் அளவில்லாத முடி இருக்கக்கூடிய பராக்கிரமம் கொண்ட பலராமன் தன்னுடைய உலக்கையால் அப்படின் திமிர் பிடித்த மதம் பிடித்த பகைவர்களை முடிக்கிற போதும் ரத்த ஆறுகள் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுறது பயந்தவர்கள் மாதிரி பயமுறுத்துகிறாப்புல இருக்குது மனது தைரியம் கொண்ட வீரர்களுக்கு மே மேலையும் சண்டை போடுறதுக்கு தூண்டு விடுறாப்புல இருந்தது ஏன்னா கண்ணா பரையும் பரீட்சை கொண்டு சொல்கிறாரு மகதராஜனால் க காக்கப்பட்டதும் எல்லை காண முடியாத கடல் மாதிரி கடக்க முடியாத பயங்கரமான ஜராசந்தனுடைய அளவில்லாத சேனை வந்து இப்படி அழிக்கப்பட்டது வசுதேவருடைய புத்தர்களான இப்படிப்பட்ட பலராமனும் கிருஷ்ணனுக்கும் இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி இருந்தது அவ்வளவுதான் உலகத்தினுடைய ஈஸ்வரர்கள் அவர்கள் பரம பலவிதமான கல்யாண குணங்களும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜச பலம் பராக்கிரம் கொண்ட பகவானான கண்ணன் மூன்று லோகத்தையும் தோற்ற வைத்து க ரட்சித்து மறைக்கிறான் அதாவது சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணுறான் தோற்றம் காப்பது மறைப்பது சம்ஹாரம் அலை பண்ணுறது விளையாட்டாக பண்ணுறான் அப்படிப்பட்டவனுக்கு இந்த எதிரி படையான இந்த சத்ரு படையான ஜராசந்தனுடைய இருபத்தி மூணு அக்ஷோகளை சைன்யத்தை முடிப்பதில் ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை பிரமிப்பாக இல்லை வியப்பான விஷயம் இல்லை அதனால் மனுஷ ஒரு உலகத்தில் இந்த மனுஷனுடைய ஒரு சாதாரண நிலையை வந்து சுபாவத்தை வந்து அதை கடைபிடிப்பதால இது வந்து இவ்வளோ தூரம் வர்ணிக்கப்பட்டது மேலே முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் முப்பத்தொண்டு அது அம்பலாவராசம் மகாபலம் ஹனாவசிசும் சிம்ஹாசிம்மமோஜாம் ஜகிரமோ ஜராசம் மகாபலம் ஹீக்காவசி சிம்ம சிம்ஹமிவோஜாம் வியமான வாரையமோவிஷனா பத்தியமான पध्यम फतातीसई वर्णमाष वारिजा मत गोविंद चिकीर्ष स मुक्त लोकनाथ्यां व्रेड़ि वीरसमता तपसे कृतसकलो वारिता पतिज सो लोकनाताभ्या व्रेड़ि वीरसमता तपसे कृतसकलो वारिता पतिज वाक्य पवत्रप नयन प्राकृत சகப்பாப்யம் இது பிஷ்டே பரா பவித்த பதை நயனா இது பீஷே பராபவ சர்வீக நூபோஸே பகவானயூம் ஹேஷோ சர்வீகோ நூபோஸே பகவான முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்த்தோம் முப்பத்தி ஒன்னுல இருந்து அந்த ஐம்பதாவது அத்தியாயமான தசமஸ்கந்த உத்தரார்த்தம் ஜகிரம் ராமோ ஜராசந்தம் மகாபலம் ஹத அநீகாவசிஷ்டாசும் சிம்ஹ சிம்மம் இவோ ஜசாம் விரதம் ராமோ ஜராசந்தம் மகாபலம் ஹத அநீகாவசிஷ்டாசம் சிம்சிம்மமோசா பனிம் பாசகி வருணமாஷை வாரியமசோவிச்சிகிஷாம் பனி பாசகி வருணமாஷை வாரியமசோவி காரியச்சிகீஷம் சமுலோகா வீழித்தீரம்மசேகல்போோ வாரித பதிராஜபமுலோக்கம் வீழித்தோ வீரம்மதல்போோ வாரி காபதிராஜவி வாக்கை பவிப நயனாஜம் யூபிஸ்த்தே பராம் வாக்கை பவித்தை நயனாஜம் யூபே பராபவ சர்வீக்கோ நூப்போஸ் உபேட்சி பகவானுமேஷோ சர்வீகோ நபோமார் உபேட்சித்தோம் பகவான் துர்மன முப்பத்தி அஞ்சாவது முப்பத்தி அஞ்சாவது அந்த சண்டம்கந்தம் உத்தரார்தம் ஐம்பதாவது அத்தியாயத்தினார் கொல்லப்பட்ட முடிக்கப்பட்ட வரை செய்யப்பட்ட சைன்யங்களை கொண்டவரும் சைன்யங்களை கொண்டவரும் உயிர் மட்டும் இஞ்சி இருக்கு நம்ம ஜராசந்தனுக்கு பெரிய பலன் பலசாலி பெரிய பலசாலி பயங்கர பலசாலி ரதம் இல்லாதவன் ரத்தத்தை முடிச்சுட்டார் பலம் கொண்டவன் ரொம்ப பலம் கொண்டவன் ஜராசந்தனை பலராமன் தன்னுடைய பலத்தால் சிங்கம் எப்படி இன்னொரு சிங்கம் பிடிக்கும் அப்படி பிடித்தார் சிங்கம் இன்னொரு சிங்கம் பிடிக்கிறால் பிடித்தது கிருஷ்ணன் வந்து இப்படி முடிக்கப்பட்ட கொல்லப்பட்ட சத்துருங்களை சத்துக்களை கொண்ட ஜராசந்தனை வருண பாசங்களாலையும் கயிர்களாலையும் கட்டப்படுறத பார்த்து ஜெராசந்தனால் அந்த மறுபடியும் சைன்யத்தை சங்கிரகம் பண்ணி தரட்டின்னு வரணும் அதுக்காக துஷ்ட சங்கர கிரகத்தை செய்ய விரும்புவதுனால கற்றவதை நிறுத்தினார் தடுத்தார் அனுத்தினார் அவர் கேட்க மாட்டார் அவர் யாரே ப இந்த ஒரு அவதாரத்தில் அங்கே ராமாவதாரத்தில் ராமன் விட லக்ஷ்மணன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா புத்திசாலியாக இருந்தால் பல இடத்துல பலவிதமாக அவர் வந்து கைங்கரை மண்டுக்கான் அவனுடைய ஒரு கைங்கரி அவனுடைய ஒரு ஒரு பராக்கிரமம் முக்கியமாக இந்திரஜித்தை முடித்ததே பெரிய விஷயம் அப்படிலாம் கம்மி இங்கே ரிவர்ஸு இங்கே வந்து அவர் கேட்க மாட்டார் இங்கே வந்து அண்ணாவாயிட்டார் இல்லையா பலராமன்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் லோகநாதர்களான ராமகிருஷ்ணர்களால் இப்படி விடப்பட்டான் விட்டுட்டுன்னு சொன்னார் கட்டுறத ஒண பாசத்தால் கைலால் கட்டுறதை நிறுத்தி தடுத்து விட்டா விட்டுடுங்க அப்படி ராமகிருஷ்ணனால் விடப்படணும் வீரங்கிற அபிமானம் இருக்குது அவ்வீரங்கிற அபிமானம் இருக்குது அதனால் ஒரு ஒரு வீடு தான் ஒரு லஜ்ஜை ஒரு வெட்கம் இருக்குது தபஸ் பண்ணுறதுக்கு எண்ணம் கொண்டவனான அந்த ஜராசந்தன் சிசுபாலன் போன்ற ராஜாக்களால் யுத்தத்தில் ஜயாபஜயங்கள் ஒத்தருக்கொத்தர் உண்டாகுங்கிற நியமம் இல்லைன்னு ஒரு நீதியை சொல் சொல்கிறவளும் அதிபலவான நீ வந்து பலகீனர்களான யாதவள்ள காட்டம் பலகீனன் யார் தான் எண்ணுவார்கள் அப்படின்னு சாதாரண ஜனங்களால் சொல்லப்படுறவர்களும் உன்னுடைய யாதவள்ளான ஏற்பட்ட இந்த தோல்வி உன்னுடைய பூர்வ ஜன்மத்தில் இருந்த கர்மத்தால் அடையப்பட்டது அப்படின்னு தர்மத்து உபதேசக்கூடிய வாக்கியங்களால் சொல்லப்பட்டு வழியில நடுவழியில் திருப்பி திருப்பப்பட்டான் திரும்பி அனுப்பிட்டாங்க பயப்பட அப்படிப்பட்ட பிருகத் ரதராஜா ரதராஜா அதாவது பெரிய பலா சைன்யங்களை பராக்கிரமம் கொண்ட ராஜாவான அவன் பேர் அப்பா பேர் அது பிருகத் ரத்தன் பேர் பிருகத் ரத்தன் தான் அந்த இவருடைய ஜராசங்கனுடைய அது வம்சத்தை பற்றி பேசிருக்கோம் ரெண்டு மனைவிகள்கிட்ட சரிபாதியாக பிறந்து வெளியில் தூக்கி போட்டாருங்க அதை இந்த ஜரான்னு சொல்லப்பட்ட ஒரு ராட்சசியால் ஒன்று சேர்க்கப்பட்டார் அதனால தான் ஜராசந்தன் பலன் ஜாதி இவனுக்கு ஜாதி அப்படிப்பட்ட பிரகத் ரத்தராஜாவனுடைய புத்திரனான ஜெராசந்தன் சைன்யங்களெல்லாம் முடிக்கப்பட்ட போதும் கிருஷ்ண பகவானால் அப்படி உப்பேக்கப்பட்டான் போய்ட்டு வருத்தத்தோட உப்ப வியசனத்தோட மகர தேசத்துக்கு போய் சேர்ந்தான் முப்பத்தி ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றிலிருந்து பெரிய பேராற்றல் கொண்டவன் பராக்கிரமம் கொண்டவன் ஜராசந்தன் தேர் போயிடுத்து தேரை முடிச்சுட்டான் படை போயிடுத்து உயிர் மட்டும் மிச்சமாக இருக்கு ஒரு சிங்கத்தை இன்னொரு சிங்கம் எப்படி பிடிக்குவோம் ஒரு சிங்கம் வலிமையான சிங்கம் இன்னொரு சிங்கத்தை எப்படி பிடிக்குமோ அப்படி வலிமையால் பிடிக்கிறாப்பல பலராமன் அவரை பிடித்தார் படை படை போயிடுச்சு பிடிபட்டு இருக்கக்கூடிய ஜலாசந்தனை வருண பாசங்களும் கைகளால் பலராமன் கற்றதை பார்த்த கோவிந்தனான இது நாராயணன் ஹரி அவனை கொண்டு பூமியினுடைய பாரத்தை மேலே குறைக்கணும் ஆமாம் பூமியின் பாரத்தை மேலே உட்டுடணும் அதனால் அவன் கட்டுப்படுறதே தடுத்தார் கட்டாதன்னு சொல்லிட்டார் கட்டாத விட்டுவிடுவது அவன் கட்டுப்பட தத்து நிறுத்தினான் லோகனுடைய இவர் வந்து இந்த ஜராசந்தன் இவரை இவரால் முடிக்க வேண்டும் இருக்கு ஜராசந்தன் பீஷ் பீமனால் தான் முடிக்க போகிறான் பீமனால் ஒத்தை கொத்தைக்கும் சண்டையில் போட்டு இருபத்தி ஏழு நாள் சண்டை போட்டு அப்படி தான் ஆக போகிறது பின்னால் வருது எழுபத்தி ரெண்டாவது வருது பின்னால் வருது கீழ்ச்சி போட்டு தான் அவனுக்கு போனோம் பீமனால் அதனால் கட்டுப்படுறது கட்ட கற்றதை நிறுத்தினார் தடுத்தார் லோக்கலுக்கு நாதர்களாக இருக்கலாம் ஈஸ்வரர்களாக இருக்குங்க இப்படிப்பட்ட பலராமர் கிருஷ்ணர்களால் விடுவிக்கப்பட்ட ஜராசந்தன் வீரன் பெரிய வீரன் அது சந்தேகம் இல்லை பெரிதும் மதிக்கப்பட்டவனால் அப்படி வெட்கப்பட்டிருந்தான் தவம் செய்வதற்காக தபஸ் பண்ணுறதுக்காக முற்பட்டவனை சிசுபாலன் போன்ற ராஜாக்கள்லாம் வழியில் தடுத்து நிறுத்தினாங்க இது வம்சத்தினால் ஏற்பட்ட தோல்வியும் ஒன்றுடைய தோல்வி இல்லைப்பா இதோ தலையெழுத்தும் வினப்பயன் அதாவது கர்ம பலன் அதனால் வந்ததும் எதுக்களுடைய வீர செயலாளர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி நல்ல தர்ம மார்க்க வார்த்தைகளால் சொல்லி இந்த சண்டையில் ஜெயம் அபஜயம் வெற்றி தோல்விகள்லாம் இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற ஒரு நீதி வாக்கியங்கள்லாம் சொல்லி யாரவர்கள்லாம் உன்னை காட்டிலும் வலிமை இது பலசாலையில் வலிமைப்படுத்தவளான் அப்படின்னு பாமர மக்கள் முறையில் பாமர மக்கள் சொல்கிற மாதிரி சொல்லி அவனை பேசி அந்த ஜராசந்தனை தபஸ் பண்ணுற போறவனை தடுத்து நிறுத்தினார்கள் மகதராஜாவும் பிரகத்ரதனுடைய புத்திரன் அந்த மகத ராஜாவன் மகத தேஸ்து அதாவது சொன்னா பீகார் இப்போ இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல மகத தேசம் வந்தது அந்த பிரகத்தத்தினுடைய புத்திரனான் ஜெயாசந்தன் எல்லா விதமான சைன்யங்களும் திரட்டினும் அந்த சைன்யங்கள்லாம் அழிந்து போ நிற்கக்கூடிய தன்னை பகவான் கிருஷ்ணன் உதாசீனப்படுத்தினால மனன் ஒன்று போயிட்டான் உதாசீனத்தை ஏற்பட விட்டான் விட்டுவிடம் நான் விட்டுடும் உதாசீனப்படுத்தினால மனன் ஒன்று போய் தன்னுடைய மகத தேசத்துக்கு போய் சேர்ந்தான் மேலே முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் முக்குந்தோோப்பீர்னி பலர்ணவீரிய அனுமோதி முக்கந்தோலோ நத்தீர்னரி பலர்ணவீரிய கசுமே ஸ்தைகே அனுமோதித மாதர விஜய முதலாத்மவினவிதிய சூத்தகவந்தி மாதிரை உபசம் விஜய முதாத்மவிக்கீமான சூத்தகி சங்கதந்துபேரு தூரிய அனைக்க வீணா வேணு மருதங்கா புரம் பிரவிஷதி பிரோ சங்கத நேருகம் வைரி தூரியாணேக்கீணா வேணுமூதா புரே பிரவிஷதி பிரோ சித்த கிருஷ்ணம் பத்தாட்சா ப்ரமகோஷே கௌத்துக்காபத்து தோருணம் சித்தா ஹிருஷ்டம் பத்தாவிரலாம் ரம்மகோஷேன கௌத்துக்கபோருணா நச்சியமான மாலியுரீட்சம் உத்ரித்தலோஜன நிச்சயமானோ நரேபிகே மால்ய தத்யக்ஷதா குறைகி நிரீட்சமானா சிநேகம் பிரீதி உத்கலி தலோஜனைகி நாற்பதாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் முப்பத்தி ஆறுலேருந்து இந்த ஐம்பதாவது அத்தியாயமான தசமுக்கந்த உத்தரார்தத்தின ஜராசந்தனுக்கும் யாரவர்களுக்கும் ஏற்பட பிடிக்கும் மதுரை வெளியில் நடக்கக்கூடிய சண்டையை பற்றி விஷயம் முக்குந்தோப்பி அக்ஷதபலோ முக்குந்தோப்பி அக்ஷதபலோ நித்தீர்நாரி பலார் விக்கீரியமாணா குசுமே திரிதை அனுமோதி முக்குந்தோபி அக்ரபோ நத்தீர்ணரிமவீரியமா குசுமே திரிதை அனுமோதி மாதரையுமியை முதராத்மவி பயமான பூத்தவந்தி மாதரையுமிய முதராத்மவிமானமான பூத்தகரவந்த शंकुंदुभ नेेरी तूरिया अनेकसहा वीणावेण मृदंगा पुर प्रवशी प्रभो संगुन्धुभ नेेरी तूरिया अनेकता वीणावेण मृदंगा पुरे प्रवशदी प्रभो चिक्तृष्टजना पताका भीरलृता निर्गु ब्रह्म घोषेण कौतुकाब्धतोरण மாாஷ்டஜன பட்டாவிரலாம் குரகோஷே கௌத்துக்காபோம் நிச்சீமான மாலியதை நீட்சம் பிரீதி உத்லோச்சனோ நாரீவி மாலியதாஸ்கம் பிரீதி உத்த்தலோச்சனாக்கம் விட்டுடுன்னு பலராமனுக்கு பிடிக்காம இருந்தாலும் விட சொல்லி சொன்னால விடப்பட்டான் இல்லையா கிருஷ்ணனால உபேட்சிக்கப்பட்டான் இல்லையா வந்து தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்தான் கிருஷ்ண பகவான கிருஷ்ண பகவானும் அவருடைய சைன்யம் அதாவது மா அந்த யாரவ சைன்யம் அது வந்து எந்த விதத்திலையும் அதிகமாக நாசம் அடையாது நாசமடையாத சைன்யத்தை கொண்டு சத்ரு சைன்யமான சமுத்திரத்தை அதை முடித்து அதை தாண்டினவனான தேவரலால பேஷ்பேட் குட் குட் குட் குட் பேஷ்பேட் நல்லது நல்லது அப்படின்னு கொண்டாடப்பட்டவராக அக்ஷத பல நாசமடையாத குன்றாத குறையாத குன்றாத அவருடைய பலம் யாராவது சைன்ய பலம் நித்தீர்னாரி பலார்னவாக அந்த சத்ரு சைன்யமான விரோதிகளுடைய இதற்கில் சைன்யம் வந்து சமுத்திரம் மாதிரி இருந்தது அதை தாண்டின மாதிரி அப்படி வந்து வந்த உடனே அவர்கள்லாம் புஷ்பங்களால் வருஷிக்கிறார்கள் அப்படி அந்த புஷ்ப வருஷத்தால் போற்றப்பட்டவர் பட்டணத்துக்கு திரும்ப வந்தார் மதுராப்பட்டணத்துக்கு தாப்பம் நீங்கியவர்கள் அதனால் சந்தோஷம் கொண்டவர்களான மதுராபுரி ஜனங்களோட ஒன்று சேர்ந்துட்டு சூத்தகர்கள் சூத்தர்கள் மாகதர்கள் வந்திகள் இப்படி இருப்பார்கள் ஒத்தர் ஒருவேளை பண்ணுவார்கள் ஒத்தர் வந்து பாட்டு பாடுவார்கள் துதி பாடுவார்கள் வம்சத்தை பற்றி சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் அப்போ வம்சத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இப்போ பிரபோதம் பண்ணுவார்கள் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் இப்படியெல்லாம் உண்டும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொரு செட்டு அப்படிப்பட்ட சூத்தர்கள் மாகதர்கள் வந்திகள் சொல்லப்பட்டவர்களால் கானம் பண்ணப்பட்ட அந்த கண்ணன் கிருஷ்ணனும் அந்த விஜயத்தை அடைந்து அந்த வெற்றி அடைந்து அவர் அப்படி இருந்தார்கள் அப்போ பிரபுவான கிருஷ்ணன் இப்படி ஜல போகிற வழியில் எல்லாத்தையும் ஜலத்தை கொட்டி மிகவும் நினச்சி கூளிர் குளிர் ஆப்பலாக பண்ணுறாப்பில் கூலாக பண்ணுறாப்பில் பண்ணி இருக்கக்கூடிய வழிகளை கொண்டோணும் அந்தோஷமுடைந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்கக்கூடிய கூடிய குடிகளால் அலங்கரிக்கப்பட்ட வேத கோஷத்தால் சப்திக்கக்கூடிய அப்படி கௌத்துகத்தால் எல்லா பக்கங்களையும் தோரணம் கட்டப்பட்ட அப்படிப்பட்ட மதுரா பட்டணம் அதில் பிரவேசிக்கிற போதும் அநேகமாக சங்கங்கள் வாசிக்கிறது துந்துவி வாத்தியங்கள் வாசிக்கிறது பேரெல்லாம் முழங்கிறது டமாரங்கள் முழங்கிறது வீணைகள்லாம் வாசிக்கிறார்கள் புல்லாங்குகள் வாசிக்கிறார்கள் மிருதங்கள் வாசிக்கிறார்கள் இப்படி பலவிதமான வாத்தியங்களை அவர்கள் வாசிக்கிறார்கள் வாதிக்கிற போது ஸ்திரீகளெல்லாம் புஷ்பங்களாலையும் தயிராலையும் அந்த காலத்து அந்த சம்பிரதாயம் அந்த தேசத்து சம்பிரதாயம் புஷ்பங்களாலையும் சேர்த்து தயிராலும் அக்ஷதைகளாலும் பயிர் முளைகளாலும் அதாவது இந்த பாலிகையில் சொல்வாரிச்சு இல்லையா அது மாதிரி அதனாலையும் சந்தோஷத்தால் அப்படி பிரீத்தி உட்கலை தருவத்தினி சந்தோஷத்தால் மறந்த கண்களை கொண்டு ஜனங்கள் ஸ்னேகத்தோட பார்க்கப்படுகின்றனர் வரமா பார்ப்போம் என்ன சொல்கிறாருமே முப்பத்தி ஆறிலிருந்து வரமா பார்ப்போம் அப்படிப்பட்ட சர்வ கொண்ட அந்த பரமாத்மாவான கண்ணன் நிறை கொண்டவன் நிறைவான குணத்தை கொண்ட அந்த பரமாத்மாவான கண்ணன் அப்போ என்ன பண்றார் மூன்று லோகத்திற்கும் ரட்சிப்பதையும் சிருஷ்டி பண்றதையும் ரட்சிப்பதையும் மறைப்பதையுமே விளையாட்டா செய்யக்கூடியவர்களுக்கு இந்த எதிரிப்படையை முடித்தது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஆச்சரியம் இல்லை அப்படி லோகத்தினுடைய ஒரு சுபாவத்தை லௌகிக விஷயத்தை ஒட்டி இதெல்லாம் வரணா பண்ணப்பட்டது பெரிய பராக்கிரமம் படைந்தவன் ஜராசன் அதில் சந்தேகம் அவன் வந்து தேர் போடுத்து படை போடுத்து வெறும் உயிர் மட்டும் பேலன்ஸ் விடப்பட்டது எப்படி ஒரு சிங்கத்தை இன்னொரு சிங்கம் பிடிக்கும் அப்படி பலராமன் பிடித்தாரா அப்படியான கிருஷ்ணன் வந்து தன்னுடைய படைக்கு எந்த ஒரு அழிவு இல்லாமல் எதிரினுடைய பெரிய சைன்யமாக சமுத்திரம் இருந்தது அதை முடித்து கடை அதை தாண்டி வந்து இருக்கிற ஒரு தேவர்கள்லாம் புஷ்ப மாதிரி போயிட்டு பாராட்டி பேஷ் பேஷ் கோட் கோட் அப்படின்னு பாராட்டி அவருடைய அந்த ஒரு பாராட்டளோட புஷ்பவஷத்தில் தன்னுடைய மதுரா வந்தார் வெற்றியோடு வந்த கண்ணனை பார்த்த முதலாக ஜனங்கள்லாம் பயம் போய் சந்தோஷத்தோட அப்படியும் சூதர்கள் மாகதர்கள் ஆடி செய்கிறார்கள் ஆடி பாடி முகிந்தார்கள் முழங்கிறது துந்து விவாத்தியங்கள் வேரிகள் முழங்கிறது வாத்தியங்கள் வீணை வேணுங்க வாசித்தார்கள் அப்படி கொண்டாடினார்கள் அப்போ நகர விதிகள்லாம் ஜலத்தை தெளித்து அப்புறம் சென்டடிக்கிறாப்புல சொந்தரம் பூசி போனாப்புல பிடித்த சுத்தமாக சு கூலாக பண்ணி கோடிகளால்